வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் ஏழாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நூற்றி ஆண்டு மெட்டில்டா இங்கிலாந்து நாட்டின் முதலாவது பெண் பேரரசியாக முடிசூட்டி கொண்டார் ஆயிரத்தி ஆண்டு பிரான்ஸ் மீட்டர் அளவு அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேய வேதியியலாளர் ஜான் வாக்கர் தான் முந்தைய ஆண்டு கண்டுபிடித்த தீக்குச்சியை விற்பனைக்கு விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது தொலைதூர தொலைக்காட்சி சேவை வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க் நகரங்களுக்கிடையே இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வால்ட் டிஸ்னி தனது புகழ்பெற்ற கார்ட்டூன் பாத்திரமான மிக்கி எலியின் படத்தை வரைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் நிகழ்வாக உலகின் மிக பெரும் போர்க்கப்பலான ஜப்பானின் யமாட்டோ எனும் போர்க்கப்பல் ஓகினாவா அருகில் டென்கோ நடவடிக்கையின் போது அமெரிக்க கடற்படையினரால் மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சிடம் இருந்தான சிரியா நாட்டின் விடுதலை அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக சுகாதார அமைப்பு ஐக்கிய நாடுகள் அவையால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவில் ஷாங்காய் நகரில் பௌத்த மத தலம் ஒன்று எரிந்ததில் 20 புத்த குருக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஐ நிறுவனம் தனது சிஸ்டம் 360 என்ற கணினி பற்றிய அறிவிப்பை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இலங்கையின் காவல்துறை அதிகாரி பஸ்தியாம் பில்லை உட்பட பல காவல்துறையினர் போராளிகளால் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூட்ரான் குண்டு தயாரிக்கும் திட்டத்தை அமெரிக்க தலைவர் ஜிம்மி கார்டர் கைவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ற சோவியத் நீர்மூழ்கி கப்பல் நார்வேயில் விபத்துக்குள்ளாகி மூழ்கியதில் நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவாண்டா இனப்படுகொலை நிகழ்வாக ருவாண்டாவின் கிகாலியில் துட்சி அடுத்த சதாம் ஹுசைனின் ஆட்சி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் செண்டூரில் நெடுஞ்சாலை அமைப்புக்கென கொண்டு செல்லப்பட்ட வெடிப்பொருட்கள் அடங்கிய வாகனம் போன்று வெடித்ததில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரு நாட்டின் முன்னாள் அரசு தலைவர் ஆல்பர்ட் பியூஜிமோரி பொதுமக்கள் படுகொலைகள் கடத்தல்களுக்கு உத்தரவிட்டமைக்காக 25 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் பற்றிய விவரம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சிஸ் ஜவேரியார் இயேசு சபையை தோற்றுவித்த ஸ்பெயின் நாட்டு புனிதர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மு பாலசுந்தரம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரவிசங்கர் இந்திய அமெரிக்க சித்தார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரேம் நசீர் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாக்கி சேன் ஹாங்காங் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வர்மா இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கோவை சர்லா தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஹென்றி ஃபோர்ட் அமெரிக்க தொழிலதிபர் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கே சுப்பிரமணியம் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏ வி பி ஆசை தம்பி தமிழக அரசியல்வாதி எழுத்தாளர் இதழாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு எஸ் வெங்கட்ராமன் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கோனா ராமச்சந்திரன் இந்திய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கேளுச்சரண மகோபாத்ரா இந்திய செவ்வியல் நடன கலைஞர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜா செல்லையா இந்திய பொருளாதார அறிஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வி மூர்த்தி தென்னிந்திய ஒளிப்பதிவாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கமலினி செல்வராஜன் ஈழத்து நாடக திரைப்பட நடிகை வானொலி ஒளிபரப்பாளர் இனி இந்நாளின் சிறப்புகள் ருவாண்டா இன படுகொலை நினைவு நாள் என்று மொசாம்பிக் நாட்டில் பெண்கள் தினம் உலக சுகாதார தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே